ரஷ்ய மன்னர் இரண்டாம் நிக்கலஸின் முடிசூட்டு விழாவின் போது கோடின்கா என்ற இடத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக ஆயிரத்தி பொதுமக்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிக்சிகனில் பள்ளிக்கூடம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு காரணமாக குழந்தைகள் உட்பட நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர்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 ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீலம் சஞ்சீவ ரெட்டி இந்தியாவின் ஐந்தாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே ராதாகிருஷ்ணன் விண்வெளி அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் பதினோராவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பீட்டர் குரூன்பெர்க் ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஏ மருதழகன் மலேசிய எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு குஸ்டாவ் மாலர்க் ஆஸ்திரிய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாரிஸ் டேட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வி தி சம்பந்தன் மலேசிய அரசியல்வாதி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 நாளை சந்திப்போம் நேயர்களை ரா